ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிம் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஆச்சாரங்கர தலைப்பில் ஒரு முக்கியமான தர்மத்தை பார்த்துன்னு வரோம் நாம் தினமும் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு நாம் சாப்பிடக்கூடிய வஸ்துக்களில் சாப்பிடக்கூடாத சில பொருட்கள் இருக்கு காய்கறிகள் அவைகள்லாம் ஏம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சரித்திரத்தை தான் பார்த்துன்னு வரோம் அந்த நாரத சுவாமி இப்படி சகரனை வந்து பார்த்து குசல பிரச்சனைகள்லாம் பண்ணினார் சௌக்கியமாக இருக்கியா என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டூ என்ன கவலையாக இருக்க என்னன்னு கேட்டார் அப்போது சகரன் சொன்னார் நான் இது மாதிரி அஸ்வமேத யாகம் பண்ணிட்டுருக்கேன் அந்த குதிரை வந்து சேரலை அந்த குதிரையை தேடிண்டு போனால் அறுபதுனாயிரம் பையங்களும் எங்கே போனான்னு தெரியல ரொம்ப வருஷங்கள் அதிகமாக ஆயிடுத்து அதுதான் கவலையாக இருக்கேன் அப்படின்னு சகரன் சொன்ன உடனே நாரதசுவாமி சொன்னார் அப்படியாக உனக்கு தகவல் தெரியலையா கபில மகர்ஷியினுடைய ஒரு கோபத்தினால் அந்த அறுபதினாயிரம் பேரும் சாம்பலாக போயிட்டா பஸ்மாவாக ஆயிட்டா ஆனால் உன்னுடைய குதிரை அந்த கபில மகர்ஷியினுடைய பக்கத்தில் தான் மெய்ஞ்சின்றிருக்கு அப்படிங்கிற தகவலை சொல்லிவிட்டு நாரதசுவாமி கிளம்பி போயிட்டார் உடனே சகரன் தன்னுடைய பேரனான அம்சமான கூப்பிட்டு கபில மகர்ஷி இருக்கிற இடத்துல இந்த அஸ்வமேதையாக குதிரை இருக்குது நாரதசுவாமியின் மூலமாக இது தெரிகிறது நீ போய் அதை அழைச்சனுவான்னு சொல்லி பேரனை அனுப்புகிறார் சகரன் அம்சுமான் அதை தேடிந்து போய் கபில மகர்ஷி பக்கத்தில் பார்த்தால் அங்கே இருந்தது அந்த குதிரை அந்த கபில மகர்ஷிக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு அந்த குதிரையை அழைச்சின்னு கிளம்புற பொழுது அந்த மகர்ஷி எழுந்துட்டார் அப்போது அவர் சொன்னார் நீ யார் என்னன்னு விசாரித்த அப்போது அம்சுமான் சொன்னான் நான் சகரனுடைய பேரன் என்னுடைய தாத்தா அஸ்வமேத யாகம் பண்ணிட்டுருக்க இந்த குதிரை வந்தால் தான் இந்த யாகம் பூர்த்தி இதை தேடிண்டு அறுபதினாயிரம் பேர் வந்தா நான் அவருடைய பேரன் நானும் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே கபிலர் சொன்னார் அந்த அறுபதினாயிரம் பேரும் என்னுடைய தபஸுக்கு இடைஞ்சல் பயணத்தினால அவர்கள் அத்தனை பேரும் எரிஞ்சு போயிட்டா இங்கே இங்கே பாருன்னு காண்பிச்ச பார்த்தால் அங்கே எலும்பு துகள்களாக அந்த இடம் பூரா பஸ்மாவாக சாம்பலாக நிறைஞ்சிருக்கு இந்த குதிரையை அழிச்சின்னு போ உன்னுடைய தாத்தாவுடைய யாகம் பூர்த்தியாகட்டும் அழைச்சுன்னு போனார் அப்போது அம்சமானு கேட்டான் இப்போ இவர்களெலாம் அகால மரணத்தை அடைஞ்சிட்டாலே அறுபதினாயிரம் பேர் இவர்களுக்கெல்லாம் சத்கத்தி கிடைக்கணுமே அதற்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டான் அப்போது அவர் சொன்னார் அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற இவர்கள் இருந்தாலும் நாட்டுக்கு நல்லதில்லை போக்கிரிகள் துஷ்டர்கள் துஷ்டர்கள் நாட்டில் இருக்கக்கூடாது ஆகையினால இவர்களே இங்கே தேடின்னு வந்து இப்படி எரிஞ்சு போயிட்டால் அதை பற்றி நீ கவலைப்படாதே நீ கிளம்பி போகணும் இல்லை அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு கடமை இருக்கே அவர்கள் போக்கிரியாக இருந்தாலும் கூட எனக்கு அது பாதிப்பு வரக்கூடாது ஆகையினாலே நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டான் அப்போது கபிலர் சொன்னார் இவர்களை சுத்தி பண்ணுறதுக்கூடிய சக்தி இவர்கள் பிறப்பே சரியில்லை ஏன்னா இவர்கள் பிறந்ததே ஒரு குழந்த மாதிரி பிறக்கல்ல பிண்டமாக பிறந்தவர்கள் சொரக்காயாக பிறந்தவர்கள் இவர்களுக்கு சத்கதி கிடைக்கிறதுங்கிறது சாமான்ய விஷயம் இல்லை சொர்க்கத்தில் உள்ள கெங்கை வந்தால் தான் சுத்தி பண்ண முடியும் வேறு யாராலேயும் இவர்களுக்கு சத்கதி கிடைக்காது அப்படின்னு சொன்னார் கபிலர் அதை எப்படி கொண்டு வர்றது இவர்களுக்கு ஏதோ ஒரு கத்தியை காண்பிக்கணுமே நான் தப்பிக்கணுமே இதில் இருந்து நாம் நம்மை சேர்ந்தவர்களுக்கு செய்ய வேண்டியதை சரியான முறையில செய்து நான் தப்பிக்கணும் என்ன பண்ணுறதுன்னா கங்கையை பூமிக்கு கொண்டு வர்றதுக்கு நீ முயற்சி பண்ணுன்ன அது நடக்குமான்னு கேட்டான் முயற்சி பண்ணு முயற்சி பண்ணு உன்னுடைய இல்லாட்டாலும் அடுத்த தலைமுறையில் நடக்கும் இல்லைன்னா அதுக்கு அடுத்த தலைமுறையில் நடக்கும் இல்லைன்னா அதுக்கு அடுத்த தலைமுறையில் நடக்கும் நீ முயற்சியை நீ ஆரம்பி நடக்கும்னு அவர் கபிலர் உடனே அந்த குதிரையை அழிச்சுன்னு வந்து தாத்தா கிட்ட கொடுத்தான் குதிரையை கொடுத்து அந்த சகரன் அஸ்வமேத யாகத்தை பூர்த்தி பண்ணிவிட்டு அம்சமான ஒன்னால் தான் இந்த யாகமானது எனக்கு சரியான முறையில் பூர்த்தியாச்சு நீதான் அடுத்த ராஜான்னு அம்சுமானிட்ட ராஜ்யத்தை கொடுத்துட்டு சகரன் கிளம்பி வானப்பிரஸ்தனாக கிளம்பிட்டான் ரொம்ப நாள் இல்லை சட்டின சத்கத்தையை அடைஞ்சிட்டான் சகரன் அம்சுமான் எப்படி முயற்சி பண்ணுறதுன்னு தெரியல கங்கையை கொண்டு வர்றதுக்கு அது அவன் மனசில் ஒரு உத்வேகம் இருந்துகிட்டே இருந்ததே வழியாக அவனுக்கு ஒரு தீர்மானத்துக்கு வர முடியல இப்படியே அவனுக்கு வயசாகிடுத்து அவனுடைய பையன் திலீபன் பேர் அந்த திலீபன்ட்ட ராஜ்யத்தை கொடுத்துட்டோப்பா நம்முடைய முன்னோர்களில் நிறையா பேர் அகால மரணத்தை அடைஞ்சிருக்காள் அவர்கள் சத்கதை அடையிறதுக்கு கங்கையை பூமிக்கு கொண்டு வர்றது முடிவு அதுக்கு நீ முயற்சி பண்ணுன்னு திலீபண்ட்ட ராஜ்யத்தை கொடுத்துட்டு அம்சுமான் வானப்பிரஸ்தனாக கிளம்பி போய்ட்டான் அப்படி வழக்கம் ராஜாக்கள் என்ன பண்ணுவான்னா அப்படி க்ஷத்யனாக குழந்தையாக ஆற்றுல இருந்து கல்யாணமாகும் ராஜாபிஷேகம் பண்ணி ராஜாவாக இருப்பாள் வயசானப்புறம் அடுத்த தலைமுறைகளிட்ட கொடுத்துட்டு அவள் தபஸ் பண்ணுறதுக்கு கிளம்பி அப்படி இருந்தால் அதுதான் ரகுவம்சத்தில் காளிதாசன் காண்பிக்கிறான் சைஷவே அபியஸ்த வித்யானாம் யௌவனே விஷயம் வார்தகே முனிவத்தீனாம் யோகேநாந்தே தனுத்தியஜாம் அப்படின்னு காண்பிக்கிறான் காளிதாசன் அப்படி சைஷவம் சின்ன வயசில் நிறையா படிக்கிறது யுவ யுவாவாக ஆன பிறகு கல்யாணம் பண்ணிட்டு கிரகஸ்தர்மத்தை அனுஷ்டிக்கிறது வார்த்தகே முனிவிருத்தினாம் வயசான பிறம் அடுத்த தலைமுறையினர்ட்ட ராஜ்யத்தை கொடுத்துட்டு முனு விற்த்தியாக இருக்கிறது மகர்ஷிகள்லாம் எப்படி இருப்பாலோ அப்படி இருக்கிறது கடைசியில் யோகம் பண்ணி யோகாபியாசம் பண்ணி சரீரத்தை தியாகம் பண்ணுறது அப்படி பண்ணுறான் அம்சமா திலீபன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான் ராஜ்யத்தை திலீபன் முயற்சி பண்ணுறான் பரமேஸ்வரனை ஆராதிக்கிறது தபஸ் பண்ணுறது அப்படி முயற்சி பண்ணிட்டே வரான் திலீபன் அவனுடைய கடைசி காலம் வந்தது அவனுடைய பிள்ளை பகீரதன் அவனிடத்தில் ராஜ்யத்தை கொடுத்துட்டும் இந்த விஷயங்களை அவன்கிட்டையும் சொல்லிவிட்டு அவன் சன்னியாசியாக கிளம்பி போயிட்டான் திலீபன் பகீரதன் கொஞ்ச நாளைக்கு ராஜ்யபாரம் பண்ணினான் ராஜ்ஜபாரம் பண்ணிவிட்டும் இதுக்கு ரொம்ப தலைமுறையில் ரொம்ப தலைமுறையாக நடந்துன்னு வர்ற முயற்சி இது இதுக்கு எதாவது நாம் செய்யணும் அப்படின்னு தீவிரமாக முயற்சி பண்ணி தெரிஞ்சின்றான் எப்படி நம் முன்னோர்களெலாம் ஒரு அகால மரணத்தை அடைஞ்சாங்கிறத தெரிஞ்சின்றான் தெரிஞ்சுட்டு இதுக்கு பரிகாரம் என்னென்னா பரமேஸ்வரன்தான் இதற்கு சரியான பரிகாரத்தை சொல்ல முடியும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி பரமேஸ்வரனை நோக்கி தபஸ் பண்ண ஆரம்பித்தான் பகீரதன் போய் உட்காந்து தபஸ் பண்ணி தான் ரொம்ப வருஷம் தபஸ் பண்ணி அப்படி தபஸ் பண்ணிகிட்டே இருக்கிற பொழுது கெங்கை வந்தாள் பகீரதனுக்கு எதர்க்காக நீ தபஸ் பண்ணுறேன்னு கேட்ட அவன் அதற்கு பதில் சொல்ல ஆரம்பித்தான்னு சரித்திரம் மேலே போகிறது அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்